திருச்சிற்றம்பலம் நக்கீர தேவநாயனார் அருளி செய்த கோபப் பிரசாதம் திருச்சிற்றம்பலம் தவறு பெரிதுடைத்தே தவறு பெரிதுடை தேவெண் திரை கருங்கடல் மேல் துயில் கொள்ளும் அண்டவாணனு கழியென்றருளியம்புலகூன்றோ ஒருங்குடன் படைத்த மலரோன் தன்னை வாஞ்சம் அறிந்தோ கால வேடுவன் கண் வரிந்தப்ப மானநாடு மற்றவர்கருளியோ கடிபடு பூங்கனை காமனாருடல் பொடிபட விழித்தோ பூதலத்தி செய்த மானுடனாகிய சண்டியை வானவனாக்கியும் மறிகடல் உலகின் மண்ணுயிர்கவரும் கூற்றுவன் தனக்கோர் கூற்றுவனாகியும் கடல்படுநஞ்சம் கண்டத்தடக்கியோ பருவரை சிலையாய்ப் பாந்தள் நானா திரிபுரம் எரிய ஒரு கணை துறந்தும் கற்கொண்டெறிந்த சாக்கியன் நன்பு தற்கொண்டின்னருள்தான் மிக அளித்தும் கூற்றென தோன்றியும் கோளறி போன்றும் தோற்றிய வாரணத்தீருறி போர்த்தும் நெற்றி கண்ணும் நீள் புயம் நான்கும் நற்றா நந்தி சுபரக்கருளியும் அறிவினோரா அரக்கனாருடல் நிற நிற இருதர உருவிரல் ஊன்றியும் திருவுருவத்தொடு செங்கேரம் அரியன தின்திரல் அசுரன கருளியும் பல்கதிர்வுறபோன் பற்கெட பாய்ந்து மல்கு பிரிங்கிருடிக்க மாபரம் ஈந்தும் தக்கன் வீ தகை கெடச்சிதைத்தும் மிக்கவரம் நந்தி மாகாளருளியும் சிந்தி கடவுள் தன் காதலஞ்செற்றும் நிடும் படை பார்த்தருக்கருளியும் கதிர்மதி தனையோர் கார்பயன் கெடுத்தும் நிதி பயில் குபேரற்கு நீள் நகரிந்தும் சலந்தரன் உடலம் தான் மிகத் தடிந்தும் மறை பயில் மார்க்கண்டேயனு தாருகர் தாருகற்கொல்லமுன் காளியை படைத்தும் ஷீர்மலி சிலந்தி கிண்ணரசளித்தும் கார்மலி உருவக்கருடனை காய்ந்தும் மாலின் கீழிருந்தர நெறியருளியும் இன்னவை பிறவும் எங்களீசன் கோப பிரசாதங் கூறுங்களை கடிமலகிருந்தோன் கார்கடற்கிடந்தான் புடமுரு சோலை பொன்னகற்காப்போன் உரைப்போராகிலும் ஒன் கடர்ம நீர் அங்கை கொண்டிரைக்கும் மாதர் போன்றுளர் ஒடுங்கா பெருமை உம்பர்கோனை அடங்கா ஐம்புல தரிவில் சிந்தை கிருமி நாவ்கிளத்தும் பரமே அத அன்று ஒரு வகை தேவரும் இருவகை திறமும் மூவகை குணமும் நால்வகை வேதமும் ஐவகை பூதமும் அறுவகை இரதமும் எழுவகை ஓசையும் என் வகை ஞானமும் ஒன்பதின் வகையாம் ஒன்மலர் சிறப்பும் பத்தின் வகையும் ஆகிய பரமனை நினைவோர்கெந்திட அமுதினை செம்பொனை மணியினை தேனினை பாலினை தஞ்சமென்றொழுகும் தன்னடியார்த்தம் நெஞ்சம் பிரியாணிமலனை நீடுயர் செந்தழற்பவழச் சேனுருவரையனை முக்கச்செல்வனை முதல்வனை மூர்த்தியை கள்ளங்கைவிட்டு ள்ள மதுருருருருகி கலந்து கசிந்து தன் கழலினை யவையே இணைந்திடாங்கே தோன்றும் நிமலனை தேவதேவனை திகள் சிவலோகனை ஏபநாசனை படரொளி உருவனை வேயோர் தோழி மெல்லியல் கூறனை தாயாய் மண்ணுயிர் தாங்கும் தந்தையை சொல்லும் பொருளும் ஆகிய ஜோதியை கல்லும் கடலும் ஆகிய கண்டனை தோற்றம் நிலை ஈராகிய தொன்மையை நீற்றிடை திகழும் நித்தனை முத்தனை வாக்கும் மனமும் இறந்தமறையனை பூக்கமள் சடையனை புண்ணியநாதனை இனயதன்மையன் என்றறிவறியவன் முன்விட்டு தான் மற்று நினைப்போர் மாமுயல் விட்டுக் காக்கை பின்போம் கலவர் போலவும் விளக்கங்கிருப்ப மின்மினி கவரும் அளப்பரும் சிறப்பில்லாத போலவும் கச்சங்கொண்டு கடுந்தொழில் முடியா கொச்சை தேவரை தேவரன்றெண்ணி பிச்சை போலவோர் ஆரிய புத்தக பேய் கொண்டு புலம்புற்று வட்டனை பேசுவர் மானுடம்போன்று பெட்டினை போர் பேதையர் நிலைத்துலை மீன் தலை அறுத்து நிருப்போர் உருத்தரின்மையின் மந்திரமாகுவார் மாணரி கிடப்பவோர் சித்திரம் பேசுவர் தேவராக இன்னார் காய்ந்தனர் இன்னோர் காய்ந்தனர் இன்னோர்கருளினர் என்றறிய உலகின் முன்னே உரைப்பர் தில்லை ஆகிலும் மாபோல கூடி நின்றழைத்தும் மாக்கள் போல வேட்கையீடுண்டும் இப்படி ஞானம் அப்படி அமைத்தும் இன்ன தன்மையன் என்றிரு நிலத்து முன்னே அறியா மூர்கமாக்களை இன்னே கொண்டே காற்றம் தவறு பெரிதுடைத்தே தவறு பெரிதுடைத்தே, திருச்சிற்றம்பலம்